வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா திட்டி வாழ்ந்தவரும் இல்லை வாழ்த்தி கெட்டவரும் இல்லை ஆம் திட்டி வாழ்ந்தவரும் இல்லை வாழ்த்தி கெட்டவரும் இல்லை என்கிறார் தாமஸ் புல்லர்